வணக்கம் நச்சினேயன் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழாவது செய்தி சேவை ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் தமிழக செய்திகள் கர்நாடகாவில் கனமழை பெய்து வருவதால் தமிழகத்திற்கு விடப்படும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் காவிரி கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலகமே திரண்டு இறுதி மரியாதை செலுத்திய ஒரு மாமனிதர் கருணாநிதியின் சிலை ஒரு வரலாற்று சின்னமாக கம்பீரமாக மீண்டும் அதே இடத்தில் எழுந்து நிற்கும் என்று திராவிட கழக தலைவர் கி வீரமணி கூறியுள்ளார் மறைந்த தலைவர் கருணாநிதியின் உடல் அடக்கம் செய்வது மற்றும் அது சம்பந்தப்பட்ட பணிகள் எனக்கு வழங்கப்பட்டது எனக்கு கிடைத்த அறிய வாய்ப்பு அதற்காக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் அமுதா எஸ் கூறியுள்ளார் சுதந்திர தினத்தன்று வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கலெக்டர் ராமன் உத்தரவிட்டுள்ளார் வீட்டிலேயே சுகப்பிரசவம் பார்ப்பது குறித்து ஒரு நாள் பயிற்சி என விளம்பரப்படுத்தியதற்காக குனியமுத்தூரில் கைது செய்யப்பட்ட நிஷ்டை நிறுவனர் ஹீலர் பாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிளாஸ்டிக் இல்லா சுதந்திர தினம் கொண்டாட மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக முடிவு செய்யப்பட்டுள்ளது மெட்ரோ பயணிகளுக்கு ஷேர் ஆட்டோ மற்றும் டாக்ஸி சேவை அறிமுகம் செய்வதாக சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது திமுக தலைவர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா வழங்குவது பற்றி பரிசீலனை செய்ய மத்திய அரசு ஒரு குழுவை அமைத்துள்ளது என்று பாஜகவை சேர்ந்த ராஜ்யசபா எம் பி எல கணேசன் தெரிவித்தார் கேரளாவில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் அமைச்சர்களுடன் ஹெலிகாப்டரில் சென்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் மேலும் வீடு இழந்தவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சமும் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ரூபாய் நான்கு லட்சமும் வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் அறிவித்துள்ளார் மும்பை ஐஐடிஎன் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து பிரதமர் மோடி இந்தியாவை மேம்படுத்துவதற்கு புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் நிகழ்த்த வேண்டும் புதுமைகளை கண்டுபிடிக்காத சமூகம் தேக்க அடைந்துவிடும் என்று கூறியுள்ளார் மாடு மற்றும் பன்றி இறைச்சியை சாப்பிட்ட முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு எப்படி பண்டிடாக இருக்க முடியும் என பாஜக எம்எல்ஏ பேசியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திமுக தலைவர் கருணாநிதிக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக சென்னை வந்திருந்த ராகுல் காந்திக்கு தமிழக போலீசார் போதிய பாதுகாப்பு தரவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் பாஜக சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது மம்தா பானர்ஜியை மேற்கு வங்கத்தில் வீழ்த்தவே நாங்கள் இங்கு வருகை தந்துள்ளோம் என்று அமித்ஷா கூறியுள்ளார் கேரளாவுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் ரூபாய் ஒரு கோடி வெள்ள நிவாரண நிதி வழங்குவதாக முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் அச்சுறுத்தது இந்த சேலஞ்ச் மூலம் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த பனிரெண்டு வயது சிறுமி உயிரிழந்தது தெரிய துபாயில் திமுக தலைவர் கருணாநிதி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து கூட்டம் நடைபெற்றது பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கு அளித்து வந்த பயிற்சியை நிறுத்திக் அமெரிக்கா முடிவு செய்துள்ளது இங்கிலாந்தில் குடியுரிமை கட்டணம் உயர்ந்துள்ளதால் குடியுரிமை பெறுவதில் கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது துருக்கியில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு வரி அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரண்டு மடங்காக உயர்த்தியுள்ளார் துருக்கி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இங்கிலாந்தில் நடைபெற்ற வெப்பக்காற்றை கொண்டு பலூன்கள் பறக்கவிடும் திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது பாகிஸ்தானில் இம்ரான்கான் வரும் பதினெட்டாம் தேதி பிரதமராக பதவியேற்க உள்ளார் மனித செய்திகள் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த வீட்டு உபயோக பொருட்களுக்கான இக்கியா விற்பனையகம் ஹைட்ரோபேட்டின் முதன்முறையாக திறக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே முதல் முறையாக இக்கியா தனது முதல் கிளையை விரிவுபடுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது நூறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பிரிட்டானிய நிறுவனம் தனது புதிய லோகோவை அறிமுகம் செய்திருக்கிறது மேலும் இந்த ஆண்டில் ஐம்பது புதிய பொருட்களை அறிமுகம் செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளது கடந்த ஓராண்டாக போதிய விலை கிடைக்காமல் கோவை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருப்பு வைக்கப்பட்ட ரூபாய் எட்டு கோடி மதிப்பிலான பத்தாயிரம் குவிண்டால் மஞ்சள் விற்பனையாகாமல் தேங்கி கிடைக்கிறது விளையாட்டுச் செய்திகள் கனடாவில் நடைபெற்று வரும் டென்னிஸ் போட்டியில் ரஃபேல் நடால் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் இந்தியா இங்கிலாந்துக்கிடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா நூற்றி ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இங்கிலாந்தின் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இது அவரது ஏழாவது 5 விக்கெட் சாதனை என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது டிஎன்பிஎல் டுவெண்டி போட்டி இறுதிச் சுற்றில் திண்டுக்கல் டிராகான்ஸ் அணியும் மதுரை பேந்தர்ஸ் அணியும் இன்று மோதுகின்றன மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் சார்பில் அடினாஸ் நிறுவன ஆதரவுடன் இருபத்தி ஆறாவது தேசிய ஜூனியர் டென்னிஸ் போட்டி சென்னையில் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடக்கிறது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மக்களுக்கு நடிகர்கள் சூரிய மற்றும் கார்த்தி இருவரும் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் நிதியுதவி வழங்கியுள்ளனர் என் டி வாழ்க்கை வரலாற்று படத்தில் ராணா தகுபதி இணைந்திருக்கிறார் இவர் ஏற்றுள்ள கதாபாத்திரம் ஆந்திராவின் தற்போதைய முதல்வரும் என் டி ஆரின் சந்திரபாபு நாயுடு கதாபாத்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலே உலுக்கிய நொய்டாவைச் சேர்ந்த பல் ராஜேஷ் தல்வாரின் மகளான ஆருஷி கொலை வழக்கு தற்போது தமிழ் தெலுங்கு ஹிந்தி என மூன்று மொழிகளில் படமாக்கிறது அஞ்சலி மற்றும் ராயலட்சுமி நடிக்கின்றனர் சார்பில் நினைவேந்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விஸ்வரூபம் தொடக்கத்தில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்தின் பிரச்சாரம் காண்பிக்கப்படுகிறது இதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் போன்ற பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்